அல்லாஹின் தூதர் வசல்லார்கள் உங்களில் ஒருவருடைய இரவு உணவு வைக்கப்பட்டு மகிரிப் தொழுகைக்கு இக்காமத்தும் முதலில் உணவை அருந்துங்கள் உணவை உண்டு முடிவது வரை தொழுகைக்காக அவசரப்பட வேண்டாம் இதை இபுன் உமர் அதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இபின் உமர் அதி அல்லாஹூ உணவு வைக்கப்பட்டு தொழுகைக்கு இகாமத்துடன் சொல்லப்படுமானால் உணவு அருந்தி முடியும் வரை தொழுகைக்கு வரமாட்டார்கள் அவர்கள் உணவு அருந்தி கொண்டிருக்கும் போது இமாம் ஓதுவதை செவியுறுவார்கள் என நாபியோ கூறுகிறார்